الحمد لله الحمد لله الذي احسن تدبير العالمين فخلق الارض والسماوات وانزل الماء الفرات من المؤصرات فاخرج به الحبه والنبات وقدر به الارزاق والاقوات والصلاه والسلام على محمد صلى الله عليه وسلم ذي المعجزات الباهرات وعلى اله وصحبه بممرر الاوقات اما بعد يا معشر المسلمين اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وبعد يقول الله عز وجل في القران الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ي هُنَفَثَ الرَّائِي وَالضَّرَائِ وَالْكَاظِمِينَ الْغَيْظَ وَالْعَافِينَ عَنِ النَّاسِ وَاللَّهُ يُحِبُّ الْمُحْسِنِينَ وَالَّذِينَ إِذَا فَعَلُوا فَاحِشَةً أَوْ ظَلَمُوا أَنْفُسَهُمْ ذَكَرُوا اللَّهَ ذَكَرَ اللَّهَ فَاسْتَغْفَرُوا لِذُنُوبِهِمْ هم ومن يغفر الذنوب الا الله ولم يصر على ما فعلوا وهم يعلمون وقال تعالى ايضا يا ايها ال لَا إِلَهَ إِلَّا هُوَ مَعَ مَنْ لَهُ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يَتَّقِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا صدق الله تعالى فيما حكم إن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى او அலை உலகத்தை படைத்து பராமரித்து ரச்சித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் அல்லாஹல்லு கே புகழ் அனைத்தும் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் அவனுக்கு நிகராக சிருஷ்டிகளில் யாரும் இல்லை என்ற ஒன்றும் இல்லை அவனை அன்றி வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவனோ நாயனோ கருத்தரோ பிரம்மாவோ சாமியோ தேவனோ யாருமே கிடையாது என்று முதற்கண்ணன் அவ்வாஹ் வைத்து வைத்ததன் பின்னால் அறியாமை காலத்திலே புனித தீனுடைய இஸ்லாத்தை எத்தி வந்த உத்தம தூதர் சன் மார்க போதகர் ரசூல் எ அக்ரம் முகமது முஸ்தபா சல்லந்தாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்நார்களது வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபாக்கள் இன்று வரை துயர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் இனிவரும் காலங்களிலே துயரவிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் சொன்னதன் பின்னால் புனித ஜுமாவின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே என அறிவிக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுத்தாலா எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியிருக்கிறானோ அவைகளை எல்லாம் எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் எவைகளை அல்லாஹு தாலா தடை செய்து வைத்திருக்கிறானோ அவைகளை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி தஹுவாவோடு வாடு மாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல் உபதேசம் பிறப்பிக்கிறேன் அன்பு கட்டளை எழுகிறேன் அலஹ்துல்லா என இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இருக்கின்ற இந்த மாதம் ஷாபானுடைய மாதம் கண்மணி நாயனும் செல்லந்தாக அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுரன் நசாயிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையிலே ஒரு மாதம் இருக்கிறது அந்த மாதத்தை விட்டு மக்கள் பராமுகமாக இருக்கிறார்கள் அந்த மாதத்திலே தான் எனது நன்மைகள் எனது சமூகத்தினுடைய நன்மைகள் அல்லாவின் உயர்த்தப்படுகிறது என்று கண்மணி நாயனும் செல்லந்த அலிசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையே இருக்கும் இந்த ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹு மனிதர்களுடைய நன்மைகளை எல்லாம் அவன்பால் எடுக்கிறான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அல்லா பொது மன்னிப்பை இந்த ஷாபானிலே வழங்குகிறான் என்பதை நாயன் சல்லாம் அல்லாமர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்நாகி வாயா ஜமி அல்லாஹு தாலா இந்த ஷாபானுடைய மாதத்திலே முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து அவர்களுடைய குற்றங்களையெல்லாம் குறைகளையெல்லாம் பாவங்களையெல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் ஆனால் இரண்டு நபர்களை தவிர ஒன்று இல்லா அலி முஷ்ரிகின் அவ் முஷாஹினின் ஒன்று அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடியவன் அடுத்த ஒருவன் நெஞ்சிலே உள்ளத்திலே கபடமும் பொறாமையும் வரட்டு கௌரவமும் மக்களை பற்றிய தப்பிப்பிராயம் கொண்ட கல் இந்த இரண்டு நபர்களை தவிர அனைவர்களுடைய சிறு பாவங்களை எல்லாம் அல்லா மன்னிக்கிறான் என்பதை கண்மணி நாயகன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸை நாம் தவறான ரஹ்கள் மாஜமுல் கபீரிலும் அவர்களுடைய மாஜமுல் சஜீரிலும் பதிவு செய்திருக்கிறார்கள் இது சஹிதான ஒரு ஹதீஸ் அன்பானு சகோதரிகளே சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் தானு ஷாபான ஷாபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு வைப்பார்கள் ஏனைய மாதங்கள் ரமதான் தவிர்த்த மாதங்களில் நோன்பு வைக்காத அளவிற்கு அதிகமான நோன்பை ஷாபான் மாதத்திலே பன்மணி நாயகன் செல்லும் அவர்கள் வைத்திருக்கிறார் என்பதை ஆயிஷார்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று ஆயுஷாரதி எந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ரமதானிலே எனக்கு தலாவாக எனக்கு தவறிப்போன நோன்புகள் இருந்தால் அதனை ஷாபானுடைய மாதத்திலே நான் பிடித்துக் கொள்வேன் என்று ஆயுஷாரதி எந்தாபான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பா அந்த பிரையன் ரசுதாய் சிலந்தாலைசனம் அவர்கள் ஷாபானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ரமதான் நெருங்கி நெருங்கி வரும் அந்த ரமதானை வரவேற்க தயாரானார்கள் அந்த ரமதான் இந்த பாடத்தை இந்த சமூகத்துக்கு கற்பிக்க வருகின்றதோ எந்த பாடத்தை இந்த சமூகத்துக்கு புகட்ட வருகின்றதோ அந்த பாடத்தை கற்கும் நோக்கத்தோடு சிலந்தா மலேசனம் அவர்கள் ஷாபானில் இருந்து கொண்டே தயாரானார்கள் ஷாபான் இருக்கிற மனிதன் ரமதான பொருளை நுழையப் போகிறான் என்றால் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை அவன் அடைவதற்கு நாம் உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு இலக்கு என்ன தெரியுமா அதை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் சாபான ஆரம்பமாக இருந்த தயாராகுங்கள் அல்லா என்ன சொல்லுகிறான் இன்னும் ஒரு இரண்டு வாரங்களிலே அந்த நோன்பு எங்களை வந்து அடையப் போகிறது அந்த முதல் நோன்பு இருந்து கடைசி நோன்பு வரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை பரிசீலித்து பார்க்க வேண்டும் விஸ்வாசிகளே உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது அதே போன்று உங்களுக்கும் விதியாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா நீங்கள் அல்லாவுடைய அந்த தக்வா என்ற அந்த உண்மையான பயபக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பாங்க சோதரிகளே இந்த தக்வா என்ற பயபக்தி ஒவ்வொரு மனிதனிடமும் இந்த ரமதான் விட்டு செல்ல வேண்டும் உதாரணமாக ஒரு மனிதன் மூன்று வருடம் நாலு வருடம் வியாபாரம் செய்கிறார் நல்லா கவனிச்சு ஒரு வருஷ ஒரு மனிதர் மூன்று நான்கு வருடங்கள் வியாபாரம் செய்கிறார் வியாபாரம் ஆனா அதுல எந்த லாபமும் இல்லை தொடர்ந்தும் வியாபாரம் செய்யறாரு என்றால் மக்கள் அவருக்கு என்ன சொல்லுவாங்க ஒன்று அவருக்கு சோகம் இல்லை பைத்தியம் ஏதாவது வியாபாரம் செய்வதம் இலாபம் கிடைக்க வேண்டும் அந்த இலாபம் எனது வாழ்வாதாரத்தை எனது வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு அது போதுமானதாக இருக்க வேண்டும் இதற்கு தான் வியாபாரம் செய்யறாங்க வியாபாரம் செய்யறாரு தொடர்ந்து நானும் செய்யறேன் அப்படின்னு யாரும் சொல்லவும் இதுபோன்றுதான் நான் மூன்று வருடம் பத்து வருடம் நூறு வருடம் ஐம்பது வருடம் நோன்பு வைத்திருக்கிறேன் அந்த நோன்பினுடைய லாபம் அந்த நோன்பு எதனை தர வேண்டுமோ அந்த தக்குவா எனக்கு கிடைக்கவில்லை என்றால் லாபம் இல்லாமல் நஷ்டத்தோடு நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி நோன்பு பிடிப்பார்களா இருந்தால் தக்குவா கிடைக்காத நோன்பு வியாபாரம் செய்து செய்து செய்து நஷ்டங்களை பெறுகின்ற மனிதனை போன்று நோன்பு பிடித்து பிடித்து நஷ்டம் அடைகிறான் என்ற அந்த லாபம் கிடைக்காத பொழுதே அவரை பார்த்து நாங்கள் சொல்லாவிட்டாலும் மலக்குமார்கள் சொல்லுவார்கள் அப்ப தக்குவாண்டா என்ன என்பதை எல்லாம் சொல்லுகிறான் தக்குவாண்ட சொன்னா தூணி பிடிச்சுக்கிட்டு கீழே புடிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நாங்கள் ஓதி முடிக்கிறது என்று நாங்கள் நினைச்சு கொள்ளக்கூடாது தக்குவா என்றால் என்ன என்பதை அல்லா குரானிலே விளக்கப்படுத்துகிறான் சூர ஆலயம் ரான் குரானினுடைய மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி முப்பத்தி மூன்றாவது முப்பத்தி நாலாவது முப்பத்தி சொல்றான் விட்டு போய் எடுத்து பாருங்க நூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு என சொல்றான் வசாரியூ الى مغفرت من ربكم وجنت نردها السماوات والارض وعدت للمستقيم இந்த வானம் பூமியுடைய பரமனே உத்தர சுவன சிம்பான் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இந்த வானம் பூமியுடைய பரமனே உத்தர அல்லாஹ்வினுடைய பாவண்ணி பிம்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அது யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது அந்த சுவன தயார் தக்குவா உள்ள மனிதர்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் இந்த வானம் பூமியினுடைய பருமனை ஒத்த சுவனத்திற்கு செல்லக்கூடிய பண்பு சொல்லுகிறான் முதலாவது சொல்லுகிறான் அஞ்சு பண்பு அல்லா சொல்றான் தக்குவாவினுடைய ஐந்து பண்புகளை அல்லா கூறுவானே சொல்கிறான் முதலாவது பண்பு தக்குவா உள்ள மக்கள் வறுமையா இருந்தாலும் சரி செல்வ செழிப்பாயிருந்தாலும் சரி கஷ்டமாயிருந்தாலும் சரி பிரச்சனையாயிருந்தாலும் சரி எல்லா நேரங்களிலும் வெற்றியாளர்கள் என்பதை அல்ல சோழத்தில் சொல்லுகிறான் என்ன எந்த சந்தர்ப்பத்திலையும் தான தர்மம் செய்வார்கள்க்களுக்கு அந்த பண்பிருந்தது ஒரு சீட்டு பக்கத்தில் இன்னொரு சஹாபிர வீடு அவருடைய வீட்டில் இருக்கிற ஒரு பேரீச்சமரம் அந்த பேரிச்ச அப்படியே அந்த ஏழை சஹாபியனுடைய வீட்டு பாதம் வளைஞ்சு போய் இருக்குது அவ இவர்கள பேரீச்சமரத்தில் இருக்கிற பழமெல்லாம் கீழே விழுகுது பக்கத்தில் இருக்கிற சகாபீர பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் பாப்பா ஏழை வசதி இல்லாதவரே பிள்ளைகள் ஓடி போய் அவர பழத்தில் சாப்பிடும் போது அடுத்த அங்கால இருந்த அந்த மரத்துக்கு சொந்தக்கார சஹாபி என்ன செய்வார்கள் ஓடி வந்து அந்த சின்ன பிள்ளைகளுடைய வாய்க்குள்ள விரல விட்டு எடுக்கிறார் நீ எப்படி எந்த பழத்தை சாப்பிடுவாய் இந்த சஹாபி இந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க என்னால் முடியவில்லை நான் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறேன் திரும்ப அந்த பிள்ளைகள் சாப்பிட்ற டைம்ல பார்த்து இவர் ஓடி போய் அந்த பழத்தை எடுக்கிறார் பறிச்சு எடுக்கிறார் வாய்ப்புள்ள பழம் பசியோட தீங்குதுக்குள்ள ஓடி போய் பறிச்சு எடுக்கிறார் இவரது சொல்றியார் அரசுள்ளா இந்த சகா இப்படி செய்கிறாரியார் அரசுதா பலதரப்பட்ட மக்கள் இருந்தார்கள் இப்படி செய்கிறாரயார் அரசுந்தா நான் என்னை அரசு தான் செய்ய தேவைடு இதனைவர்கள் ஓடி வந்து சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த மரத்தை நான் வாங்கி தரட்டுமா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் செய்யுங்கள் அபுதா உடனே அபுத் தோழரே சென்று கேட்டபொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த மரத்தை அபுத் நீங்கள் வாங்கி அந்த ஏழை சகாபிக்கு கொடுத்தால் சுவனத்திலே நான் ஒரு மரத்தை உங்களுக்கு தருகிறேன் அந்த ஒரு மரம் எனக்கு கிடைக்க வேண்டும் சஹாபியே அந்த ஒரு மரம் எனக்கு துவக்கத்திலே ஒரு மரத்தையும் தருகிறேன் சொன்னார்கள் அப்படி என்றால் இந்த மரத்தை தருகிறேன் வாங்கி ஓடி வந்து சொன்னார்கள் இந்த மரத்தை வாங்கி விட்டேன் அல்ல வெளியேறுங்கள் பெண்மணி கேட்கிறார்கள் விட்டு இது ஆத்திரம் வந்தது கேட்டார்கள் அபுத்தக யாருக்கு நீங்கள் இதை விற்று விட்டீர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் உங்களுடைய இந்த வியாபாரம் உங்களுடைய இந்த வியாபாரம் லாபகரமான இன்பமான வியாபாரம் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு வெளியே வருகிறார்கள் அபுத்தகர்கள் பிள்ளைகளுடைய வாயை பார்க்கிறார்கள் சிறு குழந்தைகளுடைய அபுத்தகைய குடும்பத்திற்கு ஒரு பேரிச்சம்பளம் எனும் சாப்பிடுவது அருகனை கிடையாது என்று சொல்லி அழைத்து வருகிறார்கள் இதுதான் தத்துவா உள்ள மக்கள் அல்லாஹ் சொல்லுகிறானே எந்த ஒரு சந்தர்ப்பம் வரட்டும் என்பதற்காக <Sit> அல்லும் அந்த தங்குவா உள்ள மக்கள் நாங்கள் எதற்காக கொடுத்தோம் தெரியுமா அல்லா கால மாத்தியம் தான் கொடுத்தோம் வேறு யாருக்காகவும் கொடுக்கவில்லை இது தங்குவா உள்ள மக்கள் இதே போன்றுதான் முதலாவது பண்புக்கு உதாரணங்கள் வசனம் இறங்குகிறது அபூத்ஹான் அதை அல்லா உணர்கள் ஓடு ஓடி வந்து விரும்புகின்ற ஒரு தோட்டம் இருக்கிறது பைரோஹா இந்த தோட்டம் எனக்கு மிகவும் விருப்பமானது யார் அல்லா அதை நான் அல்லாவிக்காக கொடுத்து விடுகிறேன் யார் அசூர் அல்லா உங்களுக்கு விருப்பமானது நீங்க செலவழிக்கிறேன் நான் எதை கொடுக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எதிர்ப்போசோ நாங்கள் சேமிக்கின்ற சொத்தை தவிர எங்களுடைய கிடையாது மக்களின் இரண்டாவது பண்பு நாங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் சோதர்களே இதெல்லாம் தக்குவாவுடைய அடையாளமா நான் சொந்த கருத்த சொல்ல சொல்றான் மூன்றாவது அத்தியாயம் கோபாங்க கோபட இருக்கிறது தக்குவா அது விளங்குதில்லை சோதர்களே சொல்லுவாரு நோன்பு பிடிப்பாரு வீட்டுக்குள்ள மனைவியோட தண்ட என்ன தக்குவா இருக்கிறது நாங்க தக்குவா பார்த்த விதம் வேற அல்லா சொல்ற விதம் வேற மீனவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் விழுங்கிக் கொள்வார்கள் பதிவாக் இதற்கு உதாரணத்தை அவங்களுக்கு பத்து பதினோரு மனைவிமார்கள் ஒரு நாள் ஆயுஷாரதி இல்லாதவர்களோடு ஒரு நாள் சத்யாரதி இல்லாதவர்களோடு ஒரு நாள் ஜுவேரியார் அதி இல்லாதவர்களோடு ஒரு நாள் ஜைவனபிரதி இல்லாமல்வர்களோடு ஒரு நாள் ஹஃசாரலி இல்லாதவர்களோடு இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மனைவிமார்களோடு இருப்பார்கள் ஒரு நாள் ஆயுஷாரதி இல்லாதவர்களோடு இருக்கிற நேரம் ரசூ இல்லாவுடைய இன்னொரு மனைவி சப்யார் சப்யார் யூத பரம்பரையில் இருந்து வந்த பெண் அழகான பெண் இதை ஹதீஷில் அலி இல்லாங்களுக்கு சபியார் கொஞ்சம் ஏதோ மனசுல கொஞ்சம் ஒரு வகையான ரெண்டு பேருக்கு மத்திய போட்டி ரசூல் தா என்னை விரும்புகிறார்களா உன்னை விரும்புகிறார்களா என்ற போட்டி இருக்கு ஹதீஸ்ல வந்த விஷயம் அப்ப ஆயிஷர் அதினோட வீட்டுல ரசூல்தா செலந்த அரசியல் மீறிக்கும் போது சஃில்ல சாப்பாடு சமைச்சு ஒரு சாப்பாடு சமைச்சு அல்லீது இருக்கிற நேரம் சஃலா உணவு கொடுத்து அனுப்புறாங்க இது அபுதாவது அடிமைப்பை வந்து ரசூல்லா கொடுத்துட்டு சொன்னாங்க யார் ரசூலா சஃப்யா உங்களுக்கு இது தந்தாங்க ஏதோ கையில இருந்து செஞ்சு தந்தாங்க பெருசா கவனிக்க முடியலன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் அடிமை பெண் வந்து கொடுத்தா கொடுத்தா ஐஷா நாய்க்கு ரோசம் நான் என்னோடு ரசூல்லா வீட்டில் இருக்கும் பொழுது என்னோடு ரசூலா வீட்டில் இருக்கும் பொழுது சஃயாவுக்கு என்னதுக்கு தேவையில்லாத வேலை நினைத்தார்கள் உணவு தட்டை நீட்டும் பொழுது அடித்தார்கள் கோப்பை சிதறி போய் விழுந்தது உணவு போச்சது கோப்பை போச்சுக்கு போகுது மனைவி தவறுதல ஒரு கோப்பையை உடைச்சால் என்ன வார்த்தை பேசுவோம் மனைவி தவறுதல ஒரு கோப்பையை உடைச்சா என்ன சொல்லுவோம் தக்குவாங்க அடக்கணும் தான் என்ன செய்ய ரெண்டு ரூபாய் பதிவாயிருக்கு சிரிச்சிட்டு சொன்னாங்க நன்மை செய்யற நேரம் ஆய்சா உங்களோட வீட்டுல இதே மாதிரி ஒரு கோப்பை இருக்குதானே இந்த கோப்பையை தப்பியாட வீட்டுக்கு கொடுத்த அனுப்புங்க இது ரசூட வழிகாட்டல் எங்களோட வழிகாட்டில் எப்படி சொல்வர்களே கோபங்காலம் கோப்பங்காலம் கோபத்தை அடைக்க முடியவில்லையா தகுவாய் இல்லை வீட்டிலே மனைவி ஒரு தவறு செய்கிறார் கண்ணத்திலே ஓங்கி அடைகிறானா தகுவாயில்லை புள்ளியை தொடங்குவது பாய்ந்து வருகிறானா அவன் அடிக்கல்லை உமானார்கள் இல்லாமன் அவர்கள் போறாங்க <Nur> <dolor kidnapped> <mei> <chains> <Duncan chimes> <constitution> உங்களுக்கு முன் மாதிரி இருக்குது பரவா மூன்றாவது சொல்லுகிறான் தக்குவா உள்ள மக்கள் மக்களை மன்னிச்சு நடப்பாங்க பத்து வருடப்பகை முப்பது வருடக்கோடு பார்க்கமாட்டேன் உனது ஜனாதாவிக்கு வரமாட்டேன் தாயை பார்த்து இப்படி சொல்கிறான் என்று மகன் தந்தை பார்த்து என்ன சொல்கிறான் பத்து வருடம் அல்ல இருபது வருடம் காணி பிரச்சனைக்காக தாயோடு பிரச்சனை தந்தையோடு பிரச்சனை ார்களா இல்ல சந்தர்ப்பத்திலே சார செல்லது செய்யும் பொழுது ஒற்றனர் போட்ட மக்கள் மூன்று வருடம் சிறைபிடித்த மக்கள் கொலை செய்த மக்கள் குடும்பத்தையே சொன்னார்களே சகோதரர்களுக்கு சொன்னதை போன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைய நாள் யாரையும் மாட்டேன் என்று சொன்னார்களே எல்லாவுடைய தூதர் நாங்கள் யோசிக்கிறோம் உமர்லாவுடைய கிலாபத்தில் ரெண்டு பேர் வந்தாங்க சுருங்கமாக நான் சொல்லுகிறேன் சுருக்கமாக சொல்ல உமர்வர தோட்டத்தில் இவர ஆடு இவர ஒட்டணம் மேஞ்சிட்டு இருந்தது அப்படியே அவருடைய தோட்டத்துக்குள்ள தலையை போட்ட உடனே தந்தை கல்லால் எறிஞ்சாரு அவர் வெளியே இருந்து கல்லால் தந்தைக்கு கல்பட்டு அவர் அப்படி அந்த இடத்துல மூத்த இவர் இந்த வழக்கு வருது உமர் அல்லா மனத்தில் உமர் அல்ல சொல்றாங்க இவர் இந்த ஊருக்கு புதுசு முஸ்லீம் சஹாவி புதுசு கேட்டாங்க மனிதரே உன்னை நான் கொலைக்கு கொலை கொள்ள வேண்டும் என்ன செய்ய போகிறாய் அவர் சொன்னார் அமீரு அவர்களே கொலை செய்யுங்க பிரச்சனையே இல்லை தாராளமா கொலை செய்யல எந்த ஆட்சேபமே மாற்றிக் கருத்துமில்ல நான் கொலை செஞ்சித்தேன் என்ன கொலை செய்ய பரவாயில்ல ஒரே ஒரு விஷயம் என்னென்றால் எளியவர்கள் அனாதைகள் பிள்ளைகளுடைய சொத்துக்கள் எல்லாம் என்னிடத்துல பாதுகாப்பா இருக்குது அதை நான் போக இல்லை என்றால் அடுத்த மனிதர்கள் சூறையாடி விடுவார்கள் எனவே நான் ஊருக்கு போகணும் அதை எல்லாம் ஒப்படைச்சுட்டு வாரேன் நீங்க என்ன கொலை செய்ய உமர் அப்படின்னு சொன்ன நேரத்தில் என்ன கொலை செய்ய இருந்தால் யாரையாவது ஒராட உனக்கு பகரமா வச்சுட்டு போ இப்ப போகலாம் திரும்பி பார்த்தாரு எல்லாம் மதினாவாசிகள் கண்ட முகமே இல்ல இவர தூரத்துல வந்த மனிதர் திரும்பி பார்த்தா யாரும் இல்ல யாரு வருவாரு போய் வர இல்லை செய்ய வந்தவர் அபூதர்கள் போனாரு நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்லு ஊருக்கு போனாரு எல்லா விஷயத்தை முடிச்சாரு மக்கள் மக்கா மதினா எல்லாம் ஒன்று திரண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க வருவாரா வருவாரா வரவில்லை திடீரண்டு வந்தார் சொன்னார் உமரே இதோ என்னை கொலை செய்யுங்கள் உமர் வின கத்தா சொன்னாரு அநியாயமா வந்துட்டியப்பா வீட்டுக்கு போன நீ குடும்பத்தோட இருந்தனே புள்ள குட்ட எல்லாத்தையும் பார்த்தனே ஏனப்பா வந்தாய் நான் உன்னை மன்னித்து அனுப்புன மாதிரி தான் அனுப்புனேன் ஏன் வந்தாய் உன்னை கொலை செய்யவா எனக்கு என்னுடைய உள்ளத்தில் இடம் இருக்கிறது நான் உன்னை கொலை செய்ய பார்த்து கொண்டிருந்தேனா ஏன் வந்தாய் கொஞ்ச நாட்கள் தான் போயிருக்கிறது ஓரிரு வருடங்கள் தான் சென்றிருக்கிறது இந்த நேரத்திலே நான் வரவில்லை என்றால் மக்கள் என்னை பற்றி இஸ்லாமத்தை பற்றி அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்தை பற்றி என்ன சொல்வார்கள் போன என்பதற்காக இன்றைக்கு நான் ஒரு வேலையில் செய்கிறேன் பஜார்ல நடுத்தருவிட செய்யும் இந்த உணர்வு வருவதாத்தவர்களே நான் முஸ்லிம் இப்படி களவெடுக்கிறேனே இஸ்லாத்துக்கு என்ன வரும் யோசிச்சு வந்தவர்களே உமர் என்று கத்தாமது இல்லாமல் கேட்கிறார்கள் அபூதர் கொஞ்ச நாள் தான் போயிருக்கு என்ன சொல்லுவாங்க மக்கள் ரசூல்லா மௌத்தா போனத்தோட மற்ற மக்களுக்கு உதவி செய்யற பண்பு இல்லாம பேசிட்டு சொல்லிடுவாங்க அதனாலதான் நான் முன்னுக்கு வந்தேன் அமீர் உண்மையின் அவர்களை என்று அபூதர்பாரி சொல்லுகிறார் தவறுகளே அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க அந்த கொலை செய்யப்பட்ட தந்தையுடைய மகன் பிள்ளைகள் சொல்கிறார்கள் உமரே நாங்கள் சொன்னாங்க கொஞ்ச நாள் தான் போயிருக்கிறது மக்கள் என்ன சொல்லுவாங்க படங்கள் இல்லாம போயிட்டு எங்களால வரக்கூடாது கூட நீதவரை குறையக்கூடாது அதனாலதான் நாங்க மன்னிக்கிறோம் மன்னிச்சாங்க இந்த பழக்கம் இதுதான் தப்போ இதுதான் தப்போ மக்களை மன்னிக்கின்றார்கள் ஏதாவது பாவம் செய்யாத மனுஷன் இல்ல பாவம் செய்யணுமானால் அதற்கு தௌவா செய்கிறவன் தான் மனுஷன் பாவம் உடனே வருகிறார்கள் நான் அழிஞ்சி நாசம் அழிஞ்சி நாசம் உங்களை அழிச்சது என்ன யாரோ சொல்லலாம் நான் விபச்சாரம் செஞ்சேன் ரசூலல்லா சொன்னாங்க நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க உலகத்திலே என்னை மக்கள் நல்லவர்கள் என்று போற்றலாம் நாளை மறுமையிலே வெட்ட வெளியிலே அல்லா என்னை கேவலப்படுத்தி விடக்கூடாது உலகத்திலேயே அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்தி சோருக்கத்திலே என்னை கொண்டு சேர்க்க வேண்டும் சொன்னாங்க நீங்க அந்த பெண்ணோடு ஏதாவது செய்திருப்பீர்கள் விபச்சாரம் செய்திருக்க மாட்டீர்கள் தப்புறதுக்கு வழி இருந்தது சட்டத்துல இடம் இருக்கிறது தட்பதான் ஆனால் தான் பேர் அரசு என்ன சொன்னாங்க யார் சொல்லா கல்லாது அறிஞர் கொள்ளுங்க அறிஞனால் கொல்லப்படுவதற்குரிய மனிதன் யார சிலர் உலகத்தில் எப்படி வாழ்றது கண்கள் வீசப்பட்டு விழுகிறார் இதே போன்றுதான் கோத்திரத்தில் இருந்து ஒரு பெண் வந்தால் அந்த சொன்னாலியான சூழலா நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் பெ நீட்டமா அந்த பெ அந்த பெண் திரும்பவும் போறாள் பெண்ணால் அறியுங்கள் ஒரு குளியிலே புதைக்கப்படுகிறார்கள் கல்லால் எறியப்படுகிறார்கள் கல் அப்படியே பட்ட கல் அப்படியே ஒரு ரத்த துளி அப்படியே ஒருத்தம் லா என்று சொன்னார்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் தெரியுமா இந்த பெண் மதினாவுக்கும் பங்கு வைத்தால் சொன்னேதீபின் வலி ஒன்னும் தெரியாமல் அப்படியே போய்விடுகிறார்கள் நான் செய்த பாவத்தை நல்லா பார்த்து விட்டானே நான் செய்த பாவத்தை மக்கள் வரைக்கிறார்கள் நாளைக்கு மருமையில் கூப்பிட்டு கூப்பிட்டு செய்தா இப்படி செய்தாய் இந்த பாவம் உனக்கு தெரியுமா நான் செஞ்சதெல்லாம் சரியா சொல்றியா நாசமாக அழிந்து விடுவேன் அந்த நேரத்தில் அல்லாஹே காதை எடுத்து சொல்வான் செய்து பரிபாலித்தார் நான் உன்னை விட உனது தாயை விட இறக்கத்துக்குரியவன் இதையெல்லாம் மன்னித்து விட்டு போர் சுருக்கத்துக்கு அனுப்பிவிடுவான் இது தகவா உள்ளவர்களுக்கு கிடைக்கும் சோதர்களே அல்லாஹ் சொல்கிறான் அதுக்கு பிறகும் அந்த பிழைகளை தொடர்ந்து இருக்க மாட்டார்கள் வசனம் இறங்குகிறது மது ஆறாக கொட்டப்படுகிறது இஸ்லாம் இன்னொரு பிறப்பை அவர்களுக்கு கொடுத்தது சஹாபாக்களுக்கு இன்னொரு பிறப்பை கொடுத்தது தெரியுதா விட்டு விடுகிறேன் என்பதல்ல வட்டியை விடுவேன் உண்மை பேசுவேன் பொய்யை விடுவேன் எல்லாத்தையுமே விடுவேன் தவறுகளை இப்படி ஒரு வாழ்க்கை நிலமிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக نعمل تقوى والمقل إن تقوى بيتان رمضان صلى الله عليه وسلم إن تقوى والمقل إفارة الله إلا سلقنا إن للمتقين عند ربهم جنات النعيم مدلو الجنة التي رب عند المتقون فيها النار من ماء غير عاسم وأنهار من لبن اللم يتغير دعمه وأنهار من خمر اللذة للشاربين وأنهار من عسل مصفى مدوارف ماناري دينار إذا اللهم أعطيكم لكم سنبديله إبارقل إبارقل மதுபானங்களை முடிப்பார்கள் வளர்த்து வர ஊர்வலியங்கள் சுத்தி கொண்டிருப்பார்கள் அந்த தக்குவா உள்ள மக்கள் இந்த ரமதான் எங்களுக்கு இந்த துவை தர வேண்டும் தா என்றால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா மக்களுக்கும் கோபத்தை கோபத்தை கோபத்தை அடக்கி மக்களை மன்னித்து பாவங்கள் தவறுகள் செய்தால் அதை தவறுகள் அநியாயங்களை விட்டு ஒதுங்கி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இந்த ஐந்து பண்புகளையும் எங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும் என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் ஒத்த அந்த பருமனை கொண்ட சுவர்க்கத்திலே அல்ல நிச்சயமாக என்னை உங்களையும் சேர்ந்தருவான் யாருல்லாம் தாய் என்னுடைய பாவங்களை மன்னித்துவாய் யார் எல்லாம் என்னுடைய உஸ்தாத் மருந்து பாங்களை மலித்தருவாயாக யார்லாம் அவருடைய மார்க்கத்துக்காக இந்த தினைய உழைப்பில் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய ஆயுளை நீடித்த வாயாக அவர்களுடைய மரணிக்கு முழுதிலா யா முகமது ரசூல்லா என்ற களிமாவோடைய மரணத்தை செய்வாயாக